தலைப்பு பதிமூன்று சோர்வுடை செல்வனை சூழ்ந்தோர் தேற்ற உடன் சூழ்ந்து வந்த அந்தனர் அமைச்சர் முதலானோர் ராஜகுமாரனை பார்த்து தாங்களும் விசனமடைந்தவர்களாய் ஓ விவேகமுள்ள வீதி வடங்கனே நீர் என்ன கெடுதி நேரிட்டதென்று இப்படி பிரலாபிக்கின்றீர் அந்த பசுவின் கன்றை நீர் கொல்ல வேண்டுமென்று கொன்றீரோ அல்லது அந்த கன்று தேற்காலில் அகப்படுவதை அறிந்தும் அஜாக்கிரதையாயிருந்திரோம் அக்கன்று ஓடி வந்ததை சூழ்ந்திருந்த நாங்கள் ஒருவரும் அறியோமே நீர் எப்படி அறிவீர் அது கர்ம வசத்தாலே எல்லார் கண்களிலும் மண்ணை தூவி வலிய வந்து மடிந்ததே அதற்கு நீர் என்ன செய்வீர் மிருகஜாதிகளிலே உயர் உள்ள பசுவின் கன்று இறக்க நேரிட்டதே என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போகின்றீர் ஆனால் அதற்கென்ன செய்வோம் பொன் கத்தி என்று கழுத்தறிந்து கொள்ளலாமோ இதனால் நமக்கு பழிபாவம் ஒன்றுமில்லை ஆயினும் இது பற்றி உமது மனது அலைபாய்ந்து அவலங்கொள்ளுகிறபடியால் வேதத்தில் விதித்திருக்கிற பிராய இதற்கு தக்கது எதுவோ அதை செய்து கொள்ளலாம் நீர் சித்தங் கலங்காமல் தேரிலேறும் என்று சொன்னார்கள் தலைப்பு பதினான்கு கோமகன் குடும்பக்கதை கூற அது கேட்ட வீதி விடங்கன் அமைச்சர் முதலியோரை பார்த்து நடுவாக பேசுகின்ற நல்லோர்களாக இருந்தும் கால வேற்றுமையால் கருத்து வேறுபட்டு முக பேசி முகந்துடைக்கின்றவர்கள் போல் சொன்னீர்கள் இதென்ன ஆச்சரியம் பூர்வம் எங்கள் வம்சத்தில் சிபி சக்கரவர்த்தி என்பவர் ஒருவர் ஒரு வேடன் துரத்திக்கொண்டு வரப்பயந்து அடைக்கலமாக புகுந்த புறாவுக்கு அபயஸ்தஞ்செய்து பின்பு அவ்வேடன் வந்து புறாவை கேட்டு வழக்கிட்டபோது அந்த புறாவுக்கு ஈடாக தமது சரீரத்திலுள்ள மாமிசத்தையெல்லாம் அறிந்து அறிந்து தராசில் வைத்தும் நிறை காணாமல் அது கண்டு தாமும் அந்த தராசில் ஏறினார் அவர் பட்சி சாதிகளில் சாமானிய பிறவியாகிய புறாவின் உயிர்கொலைக்கே அஞ்சி தம் உடம்பை கொடுத்ததுமன்றி உயிரையும் கொடுத்தார்கள் அப்பட்சி சாதிகளில் விசேட கருடன் முதலான உயிர்களிடத்து எப்படிப்பட்ட காரூயமுள்ளவராயிருக்க வேண்டும் அதனினும் உயர்ந்த மிருக ஜாதிகளில் எவ்வகைப்பட்ட கிருபை உடையவராக இருக்க அதனினும் அம்மிருக ஜாதிகளில் விசேடமாகிய பசுக்களிடத்தில் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவராயிருக்க வேண்டும் அதனினும் பசுவின் கன்றுகளிடத்தில் எவ்வகைப்பட்ட தயவு உள்ளவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவருடைய வம்சத்தில் நான் பிறந்தும் இன்று வீதியில் வரும்போது யாரோ பயங்காட்டி நடுங்கி என் எதிரே அடைக்கலமாக துள்ளியோடி வந்த இந்த பசுங்கன்றை அபயஸ்தங்கொடாமல் அநியாயமாக தேற்காலில் அகப்பட்டு இறந்து செய்தேனே இப்படிப்பட்ட என்னை என்ன செய்தால் தீரும் என்னை தக்க பிராய செய்து கொள்ளும்படி சொன்னீர்கள் எங்கள் வம்சத்திலிருந்த அரசர்கள் இரக்கத்துடன் நீதி தவறாது அரசு செலுத்தி வந்த கிரமத்தையும் என் பிதாவாகிய மனுச்சோழர் நடுநிலை தவறாமல் எவ்வயிர்களையும் தம் உயிர் போல பாதுகாத்து வருகின்ற முறைமையையும் அரசர்க்கு கோபூஜை செய்வது கடன் என்ற வேத வாக்கியத்தையும் அரசர் பசுக்களுக்கு யாதொரு குறையும் நேரிட விட்டாமல் மிகுந்த ஜாக்கிரதையுடன் விருத்தி செய்விக்க வேண்டுமென்ற பெரியோர் வாக்கியத்தையும் ஐயோ எங்கே அனுப்பிவிட்டு இங்கே பிராயச்சித்தம் செய்து கொள்வேன் என்று துயரத்துடன்